அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை அரண்மனையில நடந்த வித்தைகள் பார்த்துக்கிட்டு இருந்த தெனாலிராமன் ரொம்ப சாதுரியமா அந்த வித்தைக்காரரை ஏமாத்தி கண்ணுல மண்ணு போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு ஜெயிச்சது நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து இந்த வித்தைக்காரர் வந்து மற்றவங்க செய்ய முடியாத வித்தைகளை செய்கிறாரு அவர் வந்து இங்கேருந்து அங்கே தாண்டி குதிக்கிறது கயிறு மேலே நடக்கிறது அதுக்கு பிறகு வந்து கண்கட்டு வித்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க பாக்கெட்டில் ஏதாவது வைக்கிறது அவங்க பாக்கெட்டில் இருந்து இன்னொருத்தர் பாக்கெட்டுக்கு மாத்துறது இந்த மாதிரி வித்தைகள்லாம் மற்றவங்க செய்ய முடியாத செய்வார் ஆனால் இது எல்லாமே யாரும் பார்க்காதது கிடையாது எல்லாம் பார்த்தது தான் சரியா ஆனால் தெனாலிராமன் வந்து அந்த வித்தக்காரரை வந்து ஒரு சவால் விட்டு இது மாதிரி ஏமாத்தினது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே எல்லாரும் வந்து தெனாலிராமனை பாராட்டினாங்க இல்லையா அதுக்கு பிறகு வந்து ராஜா வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு கிருஷ்ணதேவராயர் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரா எதிர்பாராத விதமாக பொதுமக்களோட கலந்திருந்த ஒருத்த வந்து திடீர்னு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமாக ஒரு செயல் செஞ்சதை பார்த்து அவருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு எழுந்து நின்று கை தட்டினாரான் கை தட்டி சபாஷ் உன்னோடய பேர் என்னப்பா இங்கேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் தெனாலிராமன் ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகிற சந்தோஷத்தில் நோக்கி வேகமாக ஓடி போய் என்னோடய பேர் தெனாலிராமன் ஐயா அப்படின்னு சொல்லி வணக்கம் சொன்னானா பக்கத்திலே தாத்தாச்சாரியார் வந்து உட்காந்துருந்தாரான் தாத்தாச்சாரியாருக்கு முகத்தில் ஈ ஆடலியா தாத்தாரு தாத்தாச்சாரியார் வந்து என்னடா இவனை ராஜாவை சந்திக்க விடாமல் ஆறு மாதம் நம்ம வீட்டில் வேலைக்காரனாக வச்சுருந்தோம் திடீர்னு வந்து இவன் ஒரே நாளில் ராஜாவை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே தாத்தாச்சாரியார் வந்து பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாரான் தெனாலிராமன் வந்து ராஜாவுக்கு வணக்கம் சொன்ன உடனே ராஜா சொன்னாரா நீ வித்தாரரை ஜெயிச்சிட்ட அதனால அவருக்கு அவர் விட்ட சவால் படி அவருக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருள்லாம் நான் உனக்கே தந்துடுறேன் இந்தா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட கொடுத்தாரான் வித்தக்காரரும் வந்து ஆமாங்க ஐயா வந்து ரொம்ப தந்திரமாக இவர் ஏமாத்திட்டாரு ஜெயிச்சுட்டாரு அதனால் இவருக்கு வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசெல்லாம் இவருக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வித்தக்காரரும் ரொம்ப பெருந்தம்மையாக சொன்னாரான் உடனே தெனாலிராமன் என்ன பண்ணால் தெரியுமா ராஜா எனக்கு வந்து உங்களை பார்க்கணுன்றதான் ஆசை உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட வந்து ஒரு வேலைக்கு சேரணும் அதுதான் என்னுடைய ஆசை இவரை ஏமாற்றி இவருக்கு கிடைக்க வேண்டிய பரிசெல்லாம் நான் தட்டிட்டு போகிறது என்னுடைய எண்ணமே கிடையாது அவர் ரொம்ப திறமசாலி அவர் பல நாட்டில் போய் பல வித்தைகள் பண்ணி நல்ல பேர் எடுத்தவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய பரிசை அவருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தெனாலி ராமன் சொன்னானான் சொன்ன உடனே ராஜா வந்து ஆச்சரியப்பட்டாரான் என்னடா இந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உனக்கு என்னதாப்பா வேணும் அப்படின்னு சொன்னாரான் நான் தெனாலின்னு ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வரேங்க நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வரேன் எனக்கு வந்து ராஜா கிட்ட வேலை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை அதனால் வந்து நான் காளி தேவிக்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் விகடகவின்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து சில சில இடைகள் சிலைடைகள் அப்படின்னா அது என்ன சொல்றது சிரிக்கக்கூடிய விஷயங்கள் ஜோக்கு இதெல்லாம் நான் சொல்லி உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் அதுதான் என்னுடைய வேலை நீங்கள் எனக்கு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வேலை போட்டுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம் திரும்பி தாத்தாச்சாரியாரை பார்த்தாராம் தாத்தாச்சாரியார் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம சிரிச்சாராம் உடனே ராஜா வந்து தாத்தாச்சாரியார் வந்து சம்மதம் சொல்லிட்டார் அப்படின்ட்டு நாளைக்கே நீ அரண்மனையில வேலைக்கு சேர்ந்துக்கோ நாளைக்கு நீ வா அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி தென்னாளிராமனை வர சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் போயிட்டாராம் தென்னாளிராமன் ரொம்ப சந்தோஷமா மறுநாள் அரண்மனைக்கு போனானாம் என்ன நடந்தது அரண்மனையில ராஜாவ பாக்க முடிஞ்சதா பாப்போம் சரி நேயர்களே